வணக்கம் செப்டம்பர் 24 நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரபல் கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தியாவின் மிகப்பெரிய மீட்டர் அலை ரேடியோ தொலைநோக்கி புனே நகரில் அமைந்துள்ளது இரண்டு மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தால் இரண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியிடப்பட்ட காற்று தர குறியீட்டின்படி குருகிராம் நகர் மிகவும் மாசடைந்த நகராக அறிவிக்கப்பட்டுள்ளது மூன்று பார்சிலோனா கால்பந்து மன்ற அணியின் தலைவராக இரண்டாயிரத்தி பதினெட்டில் லியோனார் மிர்ஜி என்பவர் பொறுப்பேற்றுள்ளார் நான்கு வரலாற்றில் மிகவும் சிறப்பு செல்வாக்குமிக்க பெண்மணியாக பிபிசி செய்தி நிறுவனத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் மேரி கியூரி அம்மையா இனி இன்றைய கேள்விகள் ஒன்று ரேகா சர்மா என்பவர் எந்த ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் இரண்டு இந்தியாவில் எந்த நகர் காவல்துறை அனைத்து மகளிர் சிறப்பு ஆயுதம் மற்றும் தந்திரப்படையை இணைத்துள்ளது மூன்று சமீபத்தில் அதாவது இரண்டாயிரத்தி பதினெட்டில் மத நடவடிக்கைகள் யாரால் எங்கு நிகழ்த்தப்பட்டது நான்கு சமீபத்தில் இந்திய துணை குடியரசுத் தலைவரால் வெளியிடப்பட்ட புத்தகத்தை எழுதியவர் யார் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி